நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்றைக்கி நவம்பர் அஞ்சு நம்ம இந்திய அஞ்சல் துறை ஆயிரத்தி வருஷம் 20 பைசா மதிப்புள்ள அஞ்சல் தலை ஒன்றை வெளியிட்டு அதில் இந்தியாவோட செஞ்சிலுவை சங்கத்தோட ஐம்பதாவது ஆண்டு நிறைவை கௌரவப்படுத்தியிருந்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணாம் வருஷம் தொடங்கப்பட்ட சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தோட நூற்றி உறுப்பு நாடுகளில் ஒன்று தான் இந்தியா ஒவ்வொரு உறுப்பு நாடுகள்லேயும் செஞ்சிலுவை சங்கம் அதோட அலுவலகத்தை வெவ்வேறு காலகட்டங்களில் தொடங்கியிருக்காங்க இதை நாம் இங்கே சொல்லியே ஆகணும் அந்த வகையில் இந்திய செஞ்சிலுவை சங்கம் தொடங்கப்பட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் உலக போர் முடிவடைஞ்ச சமயம் அப்போ நம்ம நாட்டு மக்களோட ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு நடவடிக்கைகள் அவசர காலங்கள்ல உதவி அது நிலநடுக்கமா இருக்கலாம் இல்லை வெள்ள நிவாரணமா இருக்கலாம் பசி பட்டினியா இருக்கலாம் இதையெல்லாம் எதிர்கொள்றதுக்கு பிரிட்டிஷ் ரெட் கிராஸ் சொசைட்டியால இந்தியாவில தொடங்கப்பட்டது தான் இந்திய செஞ்சிலுவை சங்கம் இந்தியா முழுக்க சுமார் 700 அலுவலகங்கள் இந்த சங்கத்துக்கு இன்னைக்கு இருக்கு வெறும் 50 உறுப்பினர்களோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தொடங்கப்பட்ட இந்த சங்கத்துல இன்னைக்கு ரெண்டு லட்சத்துக்கும் மேல உறுப்பினர்கள் இருக்காங்க உலக மக்கள் உயிர்களை காப்பாற்றுற ஒரு சிறப்பான சேவையை தந்துட்டு வர்ற இந்திய செஞ்சிலுவை சங்கமாகட்டும் இல்லை சர்வதேச செஞ்சிலுவை சங்கமாகட்டும் இந்த செஞ்சிலுவை சங்கத்தை சிறப்பிக்க இந்திய அஞ்சல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் வருஷம் நவம்பர் அஞ்சாம் தேதி வெளியிட்ட அஞ்சல் தலை நாம ஹெல்த் அதாவது ஆரோக்கியம் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் ஹியூமனிடேரியன் ஆர்கனைசேஷன்ஸ் அதாவது மனிதாபிமான அமைப்புகள் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அதாவது அரசு சாரா அமைப்புகள் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புலையும் சிம்பல்ஸ் அதாவது சின்னங்கள் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் ஆனிவர்சரிஸ் அதாவது ஆண்டு விழாக்கள் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம சேகரிக்கலாம் நாளை மற்றும் ஒரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்